तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபயா வய நுமம் தபஸ்தீா மௌனம் சுவியர்ஜவம் ப்ரமச்சரியமோத பிரபுர் நிமிச்சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இருபத்தி நாலா ஸ்லோகத்தை பார்த்து கொண்டிருக்கோம் சௌச்சம் அப்படிங்கிறார் சௌச்சம்னு சொன்னால் தூய்மைன்னு அர்த்தம் தூய்மைங்கிறது புற தூய்மை அகத்தூய்மை ரெண்டையும் குறிப்பிடுகிறார்கள் பாஹ்யம் ரிஜ்ஜலாதிபிஹி ஆபியந்தரம் சதம்ப மானாதிபிஹி சிக்ஷேத் சிக்ஷேத்துன்னா அபியாசம் பண்ணணும்னு அர்த்தம் அதாவது புறத்திலும் அகத்திலும் தூய்மையை இடைவிடாது பழக வேண்டும் உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் வஸ்திரத்தை சுத்தமாக வச்சுக்கணும் இருப்பிடத்தை பாத்திரங்களை எல்லாவற்றையும் தூய்மையாக வச்சுக்கணும் அது மாத்திரமில்லை அதாவது தம்பம் ஆடம்பரம் இருக்கக்கூடாது தன்னைத்தானே பெருசாக பெருமையாக நினச்சக்கூடாது தற்பெருமையெல்லாம் இருக்கக்கூடாது காமக்ரோதங்கள் இருக்கக்கூடாது பிரதிபக்ஷ பாவனம்னு பதஞ்சலி சொல்கிற மாதிரி ஆந்தர சௌச்சம்ங்கிறது வந்து காமக்ரோதங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையான் காணப்படும்னர் அதாவது புற தூய்மை வந்து தண்ணீரால் அமையும் மனசு தூய்மையாக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம பொய்ப்பேசாமல் இருக்கிறத வச்சு தான் நம்ம மனசு சுத்தமாக இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும்னர் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஆக இந்த ஷௌச்சம் சுத்தங்கிறது ரொம்ப முக்கியம் சாஸ்திரம் ஷௌச்ச நிர்ணயம்னே நிறைய கருத்துக்களை எல்லாம் உபதேசம் பண்ணுகிறது ஷௌச்ச விதி தூய்மைக்கான விதிகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரங்களில் அதன் மூலம் பண்ணணும் தபாங்கிறது இங்கே தபஸுங்கிறதுக்கு அதே அர்த்தத்தை சொல்கிறார் அந்த சுத்தத்தையே தான் சொல்கிறார் காமக்ரோதாதி வேகதாரணம் மனசில் ஏற்படுற காமம் குரோதம் இவைகள் எல்லாம் கட்டுப்படுத்துகிறதில் கவனமாக இருக்கிறதுக்கு பேர் தபஸ்ஸு அப்புறம் திதிக்ஷான்னு சொன்னால் பொறுமையாக இருக்கிறது வாழ்க்கையில் எந்த விஷயத்துலேயும் உடனே எல்லாம் நடந்துடாது பொறுமை வேணும் பொறுமையாக இருக்கிறதையே நாம் சந்தோஷமாக அனுபவிக்கணும் பொறுமையை என்ஜாய் பண்ணுறது அந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கிறது இதெல்லாம் பாகவத தர்மம் மௌனம் அப்படின்னு சொன்னால் மௌனத்தை பழகிறதுன்னு சொன்னால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது திருவள்ளுவருடைய பாஷையில் சொன்னால் பயனில் சொல்லாமை சொல் வன்மையோடு இருக்கணும் ஆக அதிகமாக தேவையில்லாமல் பேசக்கூடாது சத்தியாய மித பாஷினாம் அப்படின்னு ரகு காளிதாசர் அதாவது ராமருடைய வம்சத்தில் அளவாக பேசுவார்களாம் ஏன்னால் அதிகமாக பேசினா போய் கலந்துடும் பயப்படுறதுனால மௌனம் விர்தா வாக்பிரயோகா தேவையில்லாத வீண் சொற்களை எல்லாம் நீக்கிறது அப்புறம் சுவாத்தியாயம் சுவாத்தியாயம்னு சொன்னால் அவரவர்களுக்குரிய சாஸ்திரங்களை படிக்கிறது அந்த காலத்தில் சமூகத்தில் எல்லாருமா சேர்ந்து சாஸ்திரங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பிரிவுக்கும் ஒரு சாஸ்திரங்களை பெரியவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் கிராமங்கள் எல்லாம் இருப்பார்கள் அவரவர்களுக்கு எந்த சாஸ்திரம் படிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை படித்து மற்ற ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணணும் சுவாத்தியாயம் அப்புறம் ஆர்ஜவம் ஆர்ஜவங்கிறதுக்கு நேர்மையின் அர்த்தம் மனசு வாக்கு காயம் எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை அதாவது எண்ணுகின்ற எண்ணங்கள் பேசுகின்ற பேச்சு செய்கின்ற செயலுக்கு ஒரு நேர்கோடு ஆங்கிலத்தில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்னு சொல்கிறோம் ஆனாலும் இங்கே ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் சாரல்யங்கிறார் சரளமாக இருக்கிறது அதாவது வெள்ள மனசு வெள்ளந்தியாக இருக்காமாங்க இந்த பாண்டி பக்கத்துலலாம் அதாவது மறைச்சிக்க தெரியாது எதையும் மறைக்கிறது ஆக பாகவதர்களுக்கு எதையும் மறைச்சு பேசலாம் தெரியாது ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம்னா இனச்சேர்க்கையிலருந்து விடுவிச்சுக்கிறது அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடுறது அஹிம்சா அஹிம்சான்னு சொன்னால் யாருக்கும் தீங்கு நினையாத ஒரு குணம் அத்ரோகங்கிறார் அதே மாதிரி துவந்த சம்ஜையோகோ சமத்துவம் துவந்தவம்ங்கிற சம்ஜானாக குறிக்கிறது இருமை என்று சொல்லப்படுகின்ற குறிக்கப்படுகின்றவற்றில் அதாவது இன்பம் துன்பம் மானம் அபமானம் வெப்பம் குளிர் இவற்றைகளெல்லாம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சமத்துவம்னு பேர் ஆக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா இருமை அனுபவங்களிலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ராகத்வேஷம் இல்லாமல் ஹர்ஷ சோகம் இல்லாமல் தர்மத்தை அனுஷ்டானம் செய்து கொண்டு ஈஸ்வர பக்தியோடு இருப்பது தான் இதுதான் பாகவதர்களுடைய தர்மம் என்று இங்கே உபதேசிக்கிறார் பிரபுத்தர் சௌச்சம் தபஸ்தி திகாம் சௌனம் சுவாத்யாயவம் பிரம்மச்சரிய மஹிம்சாம் சமத்துவம் துவந்த்வசம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் அறிவோம்